இரண்டாம் விண்ணப்பமாகிய சத்திய பெரு விண்ணப்பத்தின் சாராம்சம் சிற்றணு பசுவாகி பாசாந்தகாரத்தில் இருந்து எடுத்து தந்தையின் சுக்கில துளியிடத்தும் பின் தாயின் கருப்பையிடத்தும் அதாவது சோனித திரளில் எப்படி திருவுருளால் காக்கப்படுகின்றது என விரிவாக அருளி உள்ளார்கள் காரண தேகம் கொடுப்பதையும் பின் தொண்ணூத்தாறு தத்துவங்களுடன் மனித தேகம் உருவாக்கப்படுவதையும் ஐம்பூதங்கள் புலனறிவுகள் ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் கரணேந்திரியங்கள் இடைப்பாட்டு தொழில்கள் பரத்துவ தொழில்கள் முக்கிய தொழில்களும் சக்தி சத்தர்கள் தோல் வகைகள் நரம்பு வகைகள் இரத்த வகைகள் இறைச்சி வகைகள் சுக்கில வகைகள் மூளை வகைகள் வண்ண வகைகள் இன்னும் பற்பல உறுப்பு வகைகளும் இப்பௌதீக வடிவின் கண் அமைக்கும் திருவருள் பேராற்றலை விளக்குகின்றார்கள் சிசு பருவம் தொடங்கி குமார பருவம் வரையில் எந்த வகை குற்றங்களிலும் செலுத்தாமல் நற்செய்கைகளில் செலுத்திய தேவரீரது பேரருள் பெருங்கருணை திறத்தை விளக்கி உள்ளார்கள் மேலும் சாகா கல்வியை இறைவன் உள்ளத்தில் இருந்து பயிற்றுவித்ததையும் தென்மொழி ஒன்றனிடத்தே மனம் பற்றச் செய்ததையும் வாலிப பருவம் தோன்றுவதற்கு முன்னரே எது உண்மை கடவுள் எனவும் எவை தத்துவ சித்தி விகற்பங்கள் என்றும் எவை தத்துவ சித்தி கற்பனை கலைகள் என்றும் எவை சுத்த சன்மார்க்க அனுபவ லேச சித்தி பேதங்கள் என்றும் அவற்றை அனுட்டியாதபடி தடை செய்வித்ததையும் முடிவாக தாம் பெற்ற முத்தேகத்தையும் பெற்றித்திகளையும் பெற்ற அனுபவங்களையும் அருளி செய்த தேவரீரது திருவருள் பெருங்கருணை திறத்தை வியக்கின்றார்கள் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய பெருவிண்ணப்பம் திருச்சிற்றம்பலம் இயற்கை உண்மை நிறைவாகி உள்ள ஓர் சுத்த சிவானுபவளியில் இயற்கை விளக்க நிறைவாகி விளங்கிய அருட்பெரும் ஜோதி சொரூபராய் இயற்கை இன்ப நிறைவாகி ஓங்கிய சிவானந்த ஒருமை திருநடச் செய்கையை எல்லா உயிர்களும் இன்பம் அடைதல் பொருட்டு திருவுலக்கருணையால் செய்து அருளுகின்ற சர்வ வல்லவராகிய தனித்தலைமை கடவுளே அறிவு என்பது ஓர் சிறிதும் தோற்றாத அஞ்ஞானம் என்னும் பெரிய பாசாந்தகாரத்தில் நெடுங்காலம் சிற்றணு பசுவாகி அருகிக் கிடந்த அடியேனுக்குள் உள்ளொலியாகியிருந்து அப்பாசாந்த காலத்தினின்றும் எடுத்து எல்லா பிறப்பு உடம்புகளிலும் உடைத்தாகிய ஆறறிவுள்ள இம்மனித பிறப்புடம்பில் என்னை விடுத்து சிறிது அறிவு விலங்க செய்த தேவரீரது திருவருள் பெரும் கருணை திறத்தை எங்கனமறிவேன் எவ்வாறு கருதுவேன் என்னென்று சொல்வேன் எல்லாம் வல்ல இயற்கை உண்மை கடவுளே உபசாரத்தால் பெற்ற தந்தையென்பான் ஒருவனது சுக்கில துளியின் கண் என்னை ஓர் பகுதி பேரணு உருவில் பெருகி வெளிப்பட இருத்திய காலத்திலும் எனக்குள் உள்ளொலியாகியிருந்து அப்பகுதி பேரணு உருவை சுட்டித்து அருளினீர் அன்றி புறத்தில் யாவராலும் சகிக்கப்படாத அதன் அசுத்தத்தையும் தீ நாற்றத்தையும் சகித்து அச்சுக்கில துளியினிடத்து ஓர் ஆவி ஆவிருவாகியிருந்து அத்துளியின் கண் உள்ள பல்வகை விரோத தத்துவங்களால் சிறிதும் தடைபடாமல் என் உருவையும் காத்து அருளினீர் அன்றி அங்கனம் அரும்பிய ஆன்மசக்திக் கலைகள் வெளிப்பட விளக்கி வளர்த்தும் அருளினீர் உபசாரத்தால் பெற்ற தாயென்பால் ஒருத்தியின் சோனித திரளில் என் உருவை சேர்க்கும் வரையில் அப்போது அப்போது என் உருவை சிதைப்பதற்கு எதிரிட்ட துரிசுகள் எல்லாவற்றையும் நிக்ரகம் செய்து அருளினீர் இங்கனம் புரிந்த தேவரீரது திருவருள் பெரும் கருணை திறத்தை எங்கனமறிவேன் எவ்வாறு கருதுவேன் என்னென்று சொல்வேன் எல்லா உடைய இயற்கை விளக்கக் கடவுளே தாய்க்கருப்பையில் சோனித திரளில் சேர்த்து என்னை ஓர் பூத உருவில் பெருகி வெளிப்பட இருத்திய காலத்திலும் எனக்குள் உள்ளொலியாகியிருந்து அவ்வூத பேரணு உருவை சுட்டித்து அருளினீர் அன்றி புறத்தில் எவராலும் சிறிதும் செய்யிக்கப்படாத அசுத்தம் அருவறுப்பு துர்க்கந்தம் முதலியவற்றை பொறுத்து அச்சோனித திரளில் ஓர் ஆவி உருவாகி இருந்து அத்திரளில் உள்ள பல்வகை விரோத தத்துவங்களால் சிறிதும் தடைபடாமல் என் உருவை காத்து அருளினீர் அன்றியும் அவ்விடத்து எதிரிட்ட துரிசுகள் எல்லாவற்றையும் நிகிரகம் செய்து அருளினீர் அன்றி அங்கனம் பூத்த ஆன்மசக்தி கலைகள் வாட்டமடையாது வெளிப்பட்டு விளங்க வளர்த்து அருளினீர் அன்றியும் தாய் கருப்பையினிடத்து பூத உருவில் கிடந்த என்னை அக்கருப்பையில் பௌதீக பிண்ட இருத்தும் வரையில் நச்சுக்கிருமி நச்சுக்காற்று நச்சு சுவாலை முதலிய உற்பாத வகைகளால் எனது பூத பேரனு உரு சிதறி வேறுபடாமலும் காத்து அருளினீர் அன்றியும் தாய்க்கருப்பையில் பௌதீக பிண்டவடிவில் என்னை இருத்திய காலத்திலும் எனது இச்சை ஞான கிரியைகளை வெளிப்படுத்துதல் முதலிய உபகரிப்பு அதிகரிப்புகளுக்கு உரிய உபயோக தத்துவ உறுப்புக்கள் எல்லாவற்றையும் குறைவின்றி வகுத்தமைத்து வளர்த்து காத்து அருநீர் அன்றியும் அடியேன் தாய்க்கருப்பையில் பிண்ட வடிவில் கிடந்த காலத்து இரும்பில் பெரிதும் கடினமுடையதாய் இருள்குகையில் பெரிதும் இருளுடையதாய் மிகவும் சிற்றளவு உடையதாய் அசுத்தம் முதலியவற்றால் நிரம்பிய அக்கருப்பையினுள் நெருக்கத்தாலும் வெப்பத்தாலும் புழுங்கிய புழுக்கத்தினால் வருந்தி வருந்தி களைத்தபோதெல்லாம் அங்கனம் அமுத காற்றை அடிக்கடி மெல்லென வீசுவித்து அவ்வருத்தமும் களைப்பும் தவிர்த்து காத்து அருளினீர் அன்றியும் தாய் கருப்பையில் பிண்டவடிவில் கிடந்து பசியினால் பரதவித்து மூர்ச்சித்த போதெல்லாம் பூதகாரிய அமுதத்தை எனக்கு ஊட்டுவித்து பசியை நீக்கி மூர்ச்சை தெளிவித்து அருளினீர் அன்றியும் தாய் கருப்பையில் பிண்டவடிவில் கிடந்து பேய் வெருட்டாலும் பேர் இருட்டாலும் பயந்தபோதெல்லாம் நாத ஒளியால் பேய் வெருட்டையும் விந்து விளக்கத்தால் பேர் இருட்டையும் தவிர்த்து என் பயத்தை நீக்கி அருளினீர் அன்றி தாய் கருப்பையின் கண் நேரிட்ட பெரும் தீ பெரும் காற்று பேரோசை பெருவெல்லம் பெரும் புழு முதலிய உற்பாத துரிசுகள் அனைத்தையும் தவிர்த்து காத்து அப்பிண்டவடிவில் எனக்கு ஓர் அறிவையும் விலக்கி அருளினீர் அன்றியும் உலகின் இடத்தே பிறந்து அனுபவிப்பதற்கு உரிய சுப அனுபவ பெருக்கம் ஆயுள் பெருக்கம் முதலிய நன்மைகளையும் எனக்கு அப்பிண்டவடிவின் கண்ணே அமைத்து அருளினீர் அன்றியும் சோனிதக்காற்றின் அடிபடல் யோனி நெருக்குன்னல் முதலிய அவத்தைகளால் அபாயம் நேரிட ஒட்டாமல் காத்து இவ்வுலையினிடத்தை தோற்றுவித்து அருளினீர் இங்கனம் புரிந்த தேவரீரது திருவருள் பெருங்கருணை திறத்தை எங்கனமறிவேன் எவ்வாறு கருதுவேன் என்னென்று துதிப்பேன் எல்லாம் ஆகிய இயற்கையின்பக் தந்தை என்பவனது சுக்கிலப்பையின் கண் யான் வந்தமைந்த கனப்போது தொடங்கி தாய் என்பவளது சோனிதப்பையின் கண் சென்றடைந்த கனப்போதிற்கு முன் கனப்போது வரையுமாக என்னால் ஒருவாறு அளவிடப்பட்ட ஒரு கோடி ஒன்பது லட்சத்து அறுபதனாயிரம் கனப்போது பரியந்தம் எவ்வகை தடைகளும் வாராதபடி பகுதி பேரணுரிவில் கிடந்த எனது அகத்தினும் புறத்தினும் அருவாகியும் உருவாகியும் சலித்தல் முதலிய இன்றி அன்போடும் அருளோடும் பாதுகாத்திருந்த தேவரீரது திருவருள் பெருங்கருணைத்தன்மைக்கு இவ்வுலகில் ஒருவாறு ஒரு கனப்போது பாதுகாத்தலில் சளிப்படைந்தும் தளர்ச்சியடைந்தும் அறுவருப்புற்றும் சுதந்திர மற்றும் பராக்கிலிருந்தும் தடைபடுகின்ற தந்தை முதலிய ஜீவர்கள் கருணைத்தன்மையை ஒப்பென்று சொல்வதற்கு எவ்விதத்தினும் சிறிதாயினும் மனம் துணியாமையால் அங்கனம் உபசரியாதவனாகி இருக்கின்றேன் ஆலில் தேவரீரது திருவருள் பெரும் கருணையை என்னென்று கருதுவேன் என்னென்று துதிப்பேன் அருட்பெருஞ்சோதி தனித்தலைமை கடவுளே தாய் என்பவளது சோனிதப்பையின் கண் யான் வந்தமைந்த கணப்போது தொடங்கி இவ்வுலையில் தோன்றிய கணப்போதிற்கு முன்கணப்போது வரையுமாக என்னால் ஒருவாறு அளவிடப்பட்ட ஆறு கோடி நாற்பத்தெட்டு லட்சம் கணப்போது பரியந்தம் எவ்வகை தடைகளும் எவ்வகை ஆபத்துக்களும் வாராதபடி பூத பேரணு உருவிலும் பிண்ட பெருவடிவிலும் கிடந்த எனது அகத்தினும் புறத்தினும் அருவாகியும் உருவாகியும் சலித்தல் முதலிய இன்றி பெரும் தயவினோடு பாதுகாத்திருந்த தேவரீரது திருவருள் பெருங்கருணை தன்மைக்கு இவ்வுலகில் ஒருவாறு ஒரு கணப்போது பாதுகாத்தலில் சலித்தும் தளர்ந்தும் அவறுத்தும் பரதந்திரிந்தும் பராக்கடைந்தும் தடைபடுகின்ற தாய் முதலிய ஜீவர் கருணைத்தன்மையை ஒப்பென்று சொல்வதற்கு எவ்வகையிலும் எத்துணையும் மனம் துணியாமையால் அங்கனம் உபசரியாதவனாகி இருக்கின்றேன் ஆகலின் தேவரீரது திருவருள் பெருங்கருணையை என்னென்று கருதுவேன் எங்கனமும் துதிப்பேன் யாவராலும் பிரித்தற்கு ஒரு வாற்றானும்கூடாத பாசமெனும் மகா அந்த யான் எனதெனும் வேதம் தோன்றாது அருகிக் கலந்து அளவிறந்த காலம் முன்பின் என்பதின்றி மூர்ச்சித்து கிடந்த என்னை அம்மகாந்த காரத்தினின்றும் ஓர் கனப்பொழுதினுள் அதிகாரணக்கிரியையால் அதிகாரண பகுதி உருவில் பிரித்தெடுத்து அருளிய தேவரீரது திருவருள் பேராற்றலை என்னென்று கருதி என்னென்று துதிப்பேன் சத்திய ஞானானந்த தனித்தலைமை கடவுளே காரண கிரியையால் காரண பகுதி உருவினும் அதிசூக்கும கிரியையால் அதிசூக்கும பகுதி உருவினும் சூக்கும கிரியையால் சூக்கும பகுதி உருவினும் பரத்துவ சக்தி சத்தரால் பூத உருவினும் அபரத்துவ சக்தி சத்தரால் பௌதீக வடிவினும் ஓர் கனப்போதினுள் என்னை செலுத்தாமல் செலுத்திய தேவரீரது திருவருள் பேராற்றலை என்னென்று கருதி என்னென்று துதிப்பேன் அகண்ட பூரணானந்தர் ஆகிய அருட்பெருஞ்சோதி கடவுளே ஜீவனை ஆதரிப்பிக்கும் பூத பிரதிவி தோற்றமும் ஜீவனை விருத்தி செய்விக்கும் பூத நீர்தோற்றமும் ஜீவனை விளக்கம் செய்விக்கும் பூதாக்னி தோற்றமும் ஜீவனை அதிகரிப்பிக்கும் பூத வாயு தோற்றமும் ஜீவனை வியாபகம் செய்விக்கும் பூத வெளி தோற்றமும் உபபிரதி உபநீர் உபாகினி உபவாயு முதலிய தோற்றங்களும் அவைகள் இருக்கும் இடங்களும் தொழில் இடம் முதலிய இடங்களும் ஒலியறிவு உருவறிவு சுவையறிவு நாற்ற அறிவு ஸ்பரிச அறிவு என்னும் ஐவகை குண அறிவுகளும் அவைகள் இருத்தற்குரிய செவி கண் நாக்கு மூக்கு மெய் என்னும் உள்ளிட பொறிகளும் அவைகள் உத்தியோகத்திற்குரிய வெளியிட பொறிகளும் வசனித்தறிதல் நடந்து அறிதல் கொடுத்து எடுத்தறிதல் மலம் விடுத்தறிதல் சலம் விடுத்தறிதல் என்னும் ஐவகை தொழில் அறிவுகளும் அவைகள் இருத்தற்குரிய வாக்கு பாதம் கை நீர்வாயில் அபானவாயில் என்னும் கரும உள்ளிடப்பொறிகளும் அவைகள் தொழில் படர்க்குரிய கரும புறவிட பொறிகளும் நினைத்தல் விசாரித்தல் நிச்சயித்தல் அகங்கரித்தல் என்னும் சூக்கும தொழில்களும் அவைகளை இயற்றும் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்னும் சூக்கும கரணங்களும் அவைகளை இயற்றுவிக்கும் அதிசூக்கும கரணங்களும் அக்கரணங்களின் உபகரணங்களாகி பல பல பேதப்பட்டு விரிந்த சத்துவம் இராஜசம் தாமசம் முதலிய குணங்களும் அவைகள் இருத்தற்கும் உத்தியோகித்தற்கும் உரிய இடங்களும் பருவம் செய்தல் தகுதி செய்தல் இச்சை செய்தல் தெரிவு செய்தல் அதிகாரம் செய்தல் காரணம் செய்தல் காரியம் செய்தல் முதலிய இடைப்பாட்டு தொழில்களும் அவைகளை ஏற்றும் பொழுது எய்வு இச்சை அறிவு முதலிய கறிவுகளும் அக்கறிவுகளுக்கு உரிய இடங்களும் அவைகள் உத்தியோகித்தற்கு உரிய இடங்களும் துரிசு நீக்குவித்தல் சுகம்ிழைவித்தல் தூய்மை செய்தல் இன்பம் அடைவதற்கு வழியாயிருத்தல் துணையாயிருத்தல் முதலிய பரத்துவ தொழில்களும் அவைகளை இயற்றுதற்குரிய தத்துவங்களும் அவைகள் இருத்தற்குரிய இடங்களும் பிரேரத்திற்குரிய இடங்களும் அறிதல் அறிவித்தல் அனுபவித்தல் அனுபவிப்பித்தல் முதலிய முக்கிய தொழில்களும் அவைகளை இயற்றுகின்ற சக்தி சத்தர்களும் அவர்கள் இருத்தற்குரிய இடங்களும் அவர்கள் அதிகரித்தற்கு உரிய இடங்களும் வாதவிருத்தி பித்தவிருத்தி சிலேட்டும விருத்திகளும் அவைகள் இருக்கும் இடங்களும் உத்தியோகிக்கும் இடங்களும் சூரிய சக்தி சந்திரசக்தி அக்னிசக்தி தாரகை சக்தி பிரம்மசக்தி மாயாசக்தி ருத்ரசக்தி முதலிய சக்திகளும் அவர்கள் இருத்தற்கும் அதிகரித்தற்கும் உரிய இடங்களும் அச்சக்திகளை நடத்தும் சத்தர்களும் அவர்கள் இருத்தற்கும் அதிகரித்தற்கும் உரிய இடங்களும் நனவு கனவு சுழுத்தி முதலிய அவத்தைகளும் அவைகள் இருத்தற்குரிய இடங்களும் இங்கனம் இன்னும் பற்பல அக உறுப்புக்களும் அகப்புற உறுப்புகளும் மீத்தோல் புடைத்தோல் வன்தோல் மென்தோல் முதலிய தோல் வகைகளும் வெண்ணரம்பு செந்நரம்பு பசுநரம்பு சிறுநரம்பு பெருநரம்பு முதலிய நரம்பின் வகைகளும் பேரன்பு சிற்றென்பு நீட்டென்பு முடக்கென்பு முதலிய எண்பின் வகைகளும் நல்லிரத்தம் புள்ளிரத்தம் கலவை இரத்தம் கபிலை இரத்தம் முதலிய இரத்த வகைகளும் மெல்லிறைச்சி கல்லிறைச்சி மண்ணிறைச்சி நீரிறைச்சி முதலிய இறைச்சி வகைகளும் மேநிலை சுக்கிலம் கீழ்நிலை சுக்கிலம் முதலிய சுக்கில வகைகளும் ஓங்கார மூளை ஆங்கார மூளை முதலிய மூளை வகைகளும் தலையமுதம் இடையமுதம் முதலிய அமுத வகைகளும் வெண்மை செம்மை பசுமை கருமை பொன்மை என்னும் வண்ண வகைகளும் வெண்மையில் செம்மை வெண்மையில் பசுமை வெண்மையில் கருமை வெண்மையில் பொன்மை செம்மையில் வெண்மை செம்மையில் பசுமை செம்மையில் கருமை செம்மையில் பொன்மை பசுமையில் வெண்மை பசுமையில் செம்மை பசுமையில் கருமை பசுமையில் பொன்மை கருமையில் வெண்மை கருமையில் செம்மை கருமையில் பசுமை கருமையில் பொன்மை பொன்மையில் வெண்மை பொன்மையில் செம்மை பொன்மையில் பசுமை பொன்மையில் கருமை என்னும் வண்ண பேத வகைகளும் இவைகள் இவைகள் இருத்தற்குரிய இடங்களும் செயல் வகைகளும் பயன் வகைகளும் இங்னம் இன்னும் பற்பல புற உறுப்புகளும் புறப்புற உறுப்புகளும் எனக்கு உபகரிக்கும் பொருட்டு இப்பௌதீக வடிவின் கண் ஒருங்கே உன்னின்று தோன்ற உண்ணின்று தோற்றாது தோற்றுவித்த தேவரீரது திருவருள் பேராற்றலை எங்கனமறிந்து எவ்வாறு கருதி என்னென்று துதிப்பேன் சுத்த சன்மார்க்க லட்சிய சத்தியஞ்ஞான கடவுளே ஜீவர்களால் கணித்து அறியப்படாத பெரிய உலகின் கண்ணே பேராசை பெருங்கோபம் பெருமோகம் பெருமதம் பெரு லோபம் பேரழுக்காறு பேரகங்காரம் பெரு வைரம் பெருமடம் பெருமயக்கம் முதலிய பெரும் குற்றங்களே பெரும்பாலும் விளைவதற்கு உரிமையாகிய மற்ற இடங்களில் பிறப்பியாமல் குணங்களே பெரும்பாலும் விளைவதற்கு உரிய இவ்விடத்தே உறுப்பில் குறைவுபடாத உயர் பிறப்பாகிய இம்மனித பிறப்பில் என்னை பிறப்பித்து அருளிய தேவரீரது பேரருள் பெரு திரத்தை திறத்தை என்னென்று கருதி என்னென்று துதிப்பேன் அருட்பெரு வெளியின் கண்ணே அருட்பெரும் ஜோதி வடிவராகி விகற்பமில்லாது விளங்குகின்ற மெய்ப்பொருள் கடவுளே சிசு பருவம் தொடங்கி குமார பருவம் வரையில் பேய் வெருட்டல் தோஷம் தாங்கல் பாலெதிரெடுத்தல் சவலை குறுந்தாதல் நோய்பிணிப்புண்டல் பசியால் அறற்றல் பயத்தால் உலம்புதல் உண்டி ஓவட்டல் உடம்பொடு நேர்தல் முதலிய எவ்வகை தடைகளாலும் தடைபடாமல் எனது அகத்தும் புறத்தும் காத்திருந்து வளர்த்து அருளிய தேவரீரது பேரருள் பெருங்கருணை திறத்தை என்னென்று கருதி என்னென்று துதிப்பேன் அறிவார் அறியும் வண்ணங்கள் எல்லாம் உடைய பேரருள் பெருஞ்சோதி பெருந்தகை கடவுளே குமார பருவத்தில்தானே உலகில் சிறுவர்களுடன் கூடி சிறு விளையாட்டு இயற்றல் சிற்றுண்டி விளைதல் சித்திரம் பயிரல் பார்த்தல் அசங்கியம் பேசல் அவளி தழுதல் சிறு செய்தல் சிறு குறம்பு தன்வசத்து உழழல் தாய் சலித்தல் முதலிய குற்றங்களில் என்னை சிறிதும் செலுத்தாமல் ஓர் சிறிது அறிவு விளங்க புரிந்து இடந்தனித்திருத்தல் இச்சையின்றி நுகர்தல் ஜபதவம் செய்தல் தெய்வம் பராவல் பிற உயிர்க்கு இரங்கல் பெருங்குணம் பற்றல் பாடி பணிதல் பத்தி செய்து இருத்தல் முதலிய நற்செய்கைகளில் என்னை செலுத்திய தேவரீரது பேரருள் பெருங்கருணை திறத்தை என்னென்று கருதி என்னென்று துதிப்பேன் எல்லாம் ஆனவராயும் ஒன்றும் அல்லாதவராயும் எல்லா அண்ட சராசரங்களின் அகத்தும் புரத்தும் நிறைந்து விளங்குகின்ற தனித்தலைமை கடவுளே குமார பருவத்தில் என்னை கல்வியில் பயிற்று ஆசிரியரை இன்றியே என் தரத்தில் பயின்று அறிதற்கு அருமையாகிய கல்வி பயிற்சியை எனது உள்ளகத்தேயிருந்து பயிற்றுவித்து அருளினீர் இடம்பத்தையும் ஆரவாரத்தையும் பிரயாசத்தையும் பெருமறைப்பையும் போது உண்டு பண்ணுகின்ற ஆரியம் முதலிய பாஷைகளில் எனக்கு ஆசை செல்ல ஒட்டாது பயிலுதற்கும் அறிதற்கும் மிகவும் லேசுடையதாய் பாடுதற்கும் துதித்தற்கும் மிகவும் இனிமை உடையதாய் சாகா கல்வியை லேசில் அறிவிப்பதாய் திருவருள் வளத்தால் கிடைத்த தென்மொழி ஒன்றனிடத்தே மனம் பற்றச் செய்து அத்தென்மொழிகளால் பல்வகை தோத்திரப்பாட்டுக்களை பாடுவித்து அழுனீர் அச்சிறு பருவத்தில்தானே ஜாதி ஆச்சாரம் ஆசிரம ஆச்சாரம் என்னும் பொய் உலகாச்சாரத்தை பொய்யென்று அறிவித்து அவைகளை அனுட்டியாமல் தடை செய்வித்து அப்பருவம் ஏறுந்தோறும் ஏறுந்தோறும் எனது அறிவை விளக்கம் செய்து செய்து என்னை மேநிலையில் ஏற்றி ஏற்றி நிலைக்க வைத்து அருனீர் வாலிபப்பருவம் அடுக்கும் தருணத்தில்தானே அப்பருவத்திற்கு மிகவும் உரிய விடைய இச்சைகளை சிறிதும் தலையெடுக்க ஒட்டாது அடக்குவித்து அருளிநீர் அவ்வாலிப பருவம் தோன்றுவதற்கு முன்னரே எல்லா உயிர்கட்கும் இன்பம் தருவதற்கு அகத்தும் புறத்தும் விளங்குகின்ற அருட்பெரும் ஜோதி உண்மை கடவுள் ஒருவரே உள்ளார் என்று அறிகின்ற மெய்யறிவை விலக்குவித்து அருளிநீர் வாலிப பருவம் தோன்றிய போதே சைவம் வைணவம் சமணம் பௌத்தம் முதலாக பல பெயர் கொண்டு பல பட விரிந்த அளவிறந்த சமயங்களும் அச்சமயங்களில் குறித்த சாதனங்களும் தெய்வங்களும் கதிகளும் தத்துவ சித்தி விகற்பங்கள் என்றும் அவ்வவு சமயங்களில் பல பட வேதங்கள் ஆகமங்கள் புராணங்கள் சாத்திரங்கள் முதலிய கலைகள் எல்லாம் தத்துவ சித்தி கற்பனை கலைகள் என்றும் உள்ளபடியே எனக்கு அறிவித்து அச்சமய ஆச்சாரங்களை சிறிதும் அனுட்டியாமல் தடை செய்வித்து அருநீர் அன்றியும் வேதாந்தம் சித்தாந்தம் போதாந்தம் நாதாந்தம் யோகாந்தம் கலாந்தம் முதலாக பல பெயர் கொண்டு பலப்பட விரிந்த மதங்களும் மார்க்கங்களும் சுத்த சன்மார்க்க அனுபவ லேச சித்தி பேதங்கள் என்று அறிவித்து அவைகளையும் அனுட்டியாதபடி தடை செய்வித்து அருளினீர் அங்கனம் செய்வித்ததுமன்றி உலகியற்கண் பொன் விஷே இச்சை பெண் விஷே இச்சை மண் விஷே இச்சை முதலிய எவ்விஷே இச்சைகளிலும் என் அறிவை ஓர் அணுத்துணையும் பற்றுவிக்காமல் எல்லா உயிர்களையும் பொதுமையில் நோக்கி எல்லா உயிர்களும் இன்பமடைதல் வேண்டும் என்னும் கருணை நன்முயற்சியை பெருவித்து சுத்த சன்மார்க்க தனிநெறி ஒன்றையே பற்றுவித்து எக்காலத்தும் நாசமடையாத சுத்த தேகம் பிரணவ தேகம் ஞானதேகம் என்னும் சாகா கலா அனுபவ தேகங்களும் தன் சுதந்திரத்தால் தத்துவங்கள் எல்லாவற்றையும் நடத்துகின்ற தனிப்பெரு வல்லபமும் கடவுள் ஒருவரே என்று அறிகின்ற உண்மை ஞானமும் கருமசித்தி யோகசித்தி ஞானசித்தி முதலிய எல்லா சித்திகளும் பெறுகின்ற அருட்பேரும் பெற்று வாழ்கின்ற பெருவாழ்வில் என்னை அடைவிப்பதற்கு திருவுளம் கொண்டு அருட்பெரும் ஜோதியராகி நான் எவ்விதத்தும் அறிதற்கறிய உண்மை பேரறிவை அறிவித்தும் நான் எவ்விதத்தும் காண்பதற்கறிய உண்மை பெரும் காட்சிகளை காட்டுவித்தும் நான் எவ்விதத்தும் செய்தற்கறிய உண்மை பெரும் செயல்களை செய்வித்தும் நான் எவ்விதத்தும் அடைதற்கறிய உண்மை பெருநன்மைகளை அடைவித்தும் நான் எவ்விதத்தும் அனுபவித்தற்கு அறிய உண்மை பேர் அனுபவங்களை அனுபவிப்பித்தும் எனது அகத்தினும் புறத்தினும் இடைவிடாது காத்தருளி எனது உள்ளகத் திருந்து உயிரில் கலந்து பெருந்தயவால் திருநடம் செய்து அருளுகின்றீர் இங்கனம் செய்து அருளுகின்ற தேவரீரது திருவருள் பெருங்கருணை திறத்தை என்னென்று கருதி என்னென்று துதிப்பேன் இங்கனம் சிதம்பரம் ராமலிங்கம் திருச்சிற்றம்பலம் சத்திய பெருவின்னப்பம் முற்றிற்று